ஏழு இபு அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹும் அலேஹி வசல்ல எந்த நோயினால் மரணம் அடைந்தார்களோ அந்த நோயின் போது தம் தலையில் ஒரு துணியால் கட்டு போட்டவர்களாக வெளியே வந்து மேடை மீது அமர்ந்து அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள் பின்பு தம் உயிராலும் பொருளாலும் எனக்கு அபு குஹாஃபாவின் மகன் அபு விட வேறெவரும் பேருதவியாக இருந்ததில்லை மனிதர்களின் எவரேனும் உற்ற நண்பராக நான் ஏற்படுத்திக் கொள்வதென்றால் அபூபக்கரியை ஏற்படுத்திக் கொள்வேன் என்றாலும் தனிப்பட்ட உதவிகளுக்காக நேசிப்பதை விட இஸ்லாமிய அடிப்படையிலான நேசமே சிறந்தது அபுபக்கரின் வழியை தவிர என்னிடம் வருவதற்காக பள்ளிவாசலில் உள்ள எல்லா வழிகளையும் அடைத்து விடுங்கள் என்று கூறினார்கள்